ரிபுகீத்தை இருபத்தி எட்டாவது அத்தியாயம் நான்கு மகா வாக்கியார்த்தம் உரைக்கும் அத்தியாயம் சர்வவித உலகத்தும் சார்வதற்கு சாலவுமே அரிதாகி குக்யமாகி ஸ்ருதிமுடியனத்திலும் நற்சாரமாகி சுத்தமதாம் பரபிரம்மஸ்வரூபம் தன்னை இருளரவே நேராக அறிவிக்கின்ற இயல்புள்ள நான்கு மகா வாக்கியத்தின் பொருளினை இங்கெல்லோர்க்கும் ஹிதமேயாக பூர்ண சிவன் புகின்றபடி புகழுவாமே பெருமை மிகும் இருக்குமறை முடியில் உள்ள பிரஜானம் பிரம்மெனும் வாக்கியம் ஒன்றாம் இருண்மருவா யஜுர்வேத முடிவில் உள்ள இலகுமகம் பிரம்மாஸ்மி வாக்கியம் ஒன்றாம் அருண்மருவா சாமமறை முடியில் உள்ள மகத்தான தத்வமசி வாக்கியம் ஒன்றாம் அரிய அதர்வண வேத முடியில் உள்ள அயம் ஆத்மா பிரம்மம் வாக்கியம் ஒன்றாம் இந்த வித நான்கு மறைமுடியின் கண்ணே இருக்கின்ற நான்கு மகாவாக்கிய தொள் முந்தியதாம் பிரஜானம் பிரம்மம் என்றே முழிந்த மகாவாக்கினுடைய பொருளை சொல்வாம் மைந்த இதில் பிரஜானம் பிரம்மம் என்று மறுவு பதம் இரண்டாகும் மற்றிவற்றின் முந்தியதாம் பிரஜான பதத்தினுக்கு முக்கியமா அர்த்தத்தை மொழிய கேளாய் ஞானமதே பிரஜானம் என்ன லாகும் ஞானத்தால் சகலமுமே தெரிவதாகும் ஞானமதில் தெரிகின்ற ஜெகத்தனை ஞானத்தில் கல்பிதமாய் தெரிவதாலே ஞானமல தன்னியமாய் ஒன்றும் இல்லை ஞான முதல் எப்பொருளும் ஞான ஞானமதே நமது நிஜ வடிவமாகும் ஞானமதே பரபிரம் வடிவ மாமே சர்வ ஜெகததி சத்திய ஜானந்தானே பிரம்மெனும் பதத்தினுடைய அர்த்தமாகும் பிரம்மத்தில் கல்பிதமாய் தோன்றான் என்ற ஒரு பொருளும் பிரம்மத்திற்கயலேயாகாது உணர்வுற்ற பொருளெல்லாம் பிரம்ம மாற்றம் பிரம்மமதே நமது நிஜ ஸ்வரூபமாகும் பிரம்ம மதே பிரஜான ஸ்வரூபமாமே பிரஜான பொருள்தானே பிரம்மமாகும் பிரம்மெனும் பொருள்தானே பிரஜானம் கான் முதலியதாம் உபாத்தியாலே அகண்ட பரப் பொருள்தானே இரண்டு போலாம் பிரஜானம் பிரம்மெனும் வாக்கியார்த்தம் பிறங்கியதால் உபாதி எல்லாம் நீங்கும் போது விஜயான கனமான வஸ்து ஒன்றே வேறற்ற கண்டார்த்தமாகி நிற்கும் பிரிவுற்ற உபாதியுறும் ஜீவன் தானே பிரஜான பதத்தினுடை வாட்சியார்த்தம் விரிவுற்ற உபாதியுரும் ஈசந்தானே விளம்பியிடும் பிரம்ம பத வாட்சியார்த்தம் உருமித்த நிருபாதி வஸ்து தானே உபயவித பதத்திற்கு லட்சியார்த்தம் தெரிவித்த உபய பத லக்ஷி ஐக்கியம் அறிந்து மனதம்மயமாயிதரமெல்லாம் மறந்து தனதாவரணமனைத்தும் நீங்கி மயக்கமர நிற்பதுவே அகண்டாகாரம் சிரிந்த மனோவிருத்தி எனப்பலாகும் ஜெய்பும கண்டாக்கார விர்த்தி தானே அறிந்தவரால் அதி சுகமாம் ஜீவன் முக்தி ஆகுமென அங்கே சத்திய சித் சுகமாய் சலனமிலா சாஸ்வத ஸ்வபாவமாகி நித்திய நிர்குணமாகி நிர்வீகல் நிறவயப நிரஞ்சனமாய் நிறைந்து நின்ற அத்வைத பரபிரம் நான் அறிவுற்றம்மயமான விருத்தி தானே சுத்த கண்டாகி என்று சொல்லலாகும் பரபிரம் அன்றி சற்றேனும் சம்சாரி அல்லன் என்றே இந்த விதம் அறிவுற்று ஜலத்தில் சேர்ந்தங்க ஏகரசமாகின்ற லவணமே போல் அந்த கண்ட பரபிரம்மத்தின் கண் ஐக்கியமே அடைந்த மனோ விருத்தி தானே மைந்த அகண்டாகார விருத்தி என்று மாசற்ற ஞானிகளால் மதிக்கலாகும் சொன்ன அகண்டாகார விருத்தி தானே சுகமேலாயிருக்கின்ற ஜீவன் முக்தி பின்னையகண்டாக விருத்தி நீங்கி பிராரத்தம் யாவையுமே நீங்கும் காலை அந்நியமாமுபாதிகளோர் அணுவும் இன்றி அக்கண்டை கரசமான வஸ்துவாக மன்னி இருக்கின்ற நிலை விதேக முக்தி மற்றும் அக்கண்டை கரச நிலைமை கேளாய் ஓதியிடும் பிரஜான பதமும் தள்ளி உரை செய்த பிரம்மெனும் பதமும் தள்ளி பேதமிலா பரபிரம்ம நானே என்று பிரியமுடன் பழகிய பாவனையும் தள்ளே ஏதையுமே நினையாமல் வெறி தீருந்திங்கு இவ்விதமாயிருப்பதெனும் நினைவும் தள்ளிவே உணரவுணாவிருப்புதானே என்று அக்கண்டைகரச நிலமையாமே மனதுடைய்பங்கள் அனைத்துமின்றி மாயை முதல்லுபாதிகளோரணுவும் இன்றி அந்யமிலைகரசூபம் ஆயிருக்கின்ற நிலை விதேகமுக்தி தொனநிலைதான் ஸ்வபாவம் அதும் சுழகின்ற விவகாரம் அனைத்தும் தள்ளே அனக அகண்டாகாரி தன்னை அலப்பறவே அனவரதம் அபியாசிப்பாய் புகழும் அகண்டாகார விருத்தி தன்னை புறையறவே பழகியிடும் இயல்பை கேளாய் அகிலமுமே அகண்ட பர பிரமென்றும் அதுதானே நான் என்றும் நானதென்றும் இகழ் வரவே எப்போதும் இடைவிடாமல் ஏகபர பாவனையே ஹுதயத்தின் கண் விகலமர செய்வதுவே அகண்டாக சாட்சி விற்பி ஏகபரம் நான் கண்ட அகண்டி இம்மூன்று விற்திகளில் இரண்டை தள்ளி ஆகும் அகண்டாக விருத்தி தன்னை அனவரதம் மாதரவாய் அபியாசித்து சோகமுரும் சித்த விகல்பங்கள் தீர்ந்து சொன்ன அகண்டை கரச ஸ்வரூபமாவாய் இன்னவிதம் பிரஜானம் பிரம்ம என்னும் இலகு மகாவாக்கினுடைய அர்த்தம் சொன்னோம் முன்னியதாயிங்குரை செய்ல்லாம் மூன்று மகாவாக்கிலுமே தெரிந்து கொள்வாய் பின்னை அகம் பிரம்மாஸ்மி என்பதாக பேசு மகா வாக்கினுடை பொருளை கேளாய் அன்னவகம் பிரம்மாஸ்மி வாக்கியத்தில் அகம் பிரம்மம் முந்தும் அகம் பதத்துக்கு ஜீவன் அர்த்தம் மொழி பிரம்ம பதத்து கௌசன் அர்த்தம் மிலா ஜீவ ஐக்கியம் தானே அஸ்மியெனும் பதத்தினுடைய அர்த்தமாகும் இந்த விதம் இந்த மகா வாக்கியத்தின் ஏ கரசமாகியுள்ள அகண்டார்த்தத்தை புத்தியினால் ஆய்ந்திதனை அனுபவித்து புகன்ற அகண்டை கரச ஸ்வரூபமாவாய் வேதமுரு உபாத்தியினால் கிஞ்சிக்ஞத்வம் பிறங்கிய சர்வக்ஞத்வ மாதியாவும் மோதிய ஜீவேடை தர்மம் போலாம் உபாதி எல்லாம் அகம் பிரம்மாஸ்மி வாக்கியத்தால் உணர்ந்தார்த்த வடிவேயாவ் அனக அகம் பிரம்மாஸ்மி வாக்கியார்த்த ஆசிரியன்னருளியவாறு அறிந்த போதும் பிணையும் அதை உக்தியுடன் மனநம் செய்து பிராந்திதரின் சங்கையெல்லாம் பெயர்க்க வேண்டும் சொனபிதமாய் சங்கையெல்லாம் பெயர்ந்த பின்னர் சுழல்கின்ற விபரீதம் அனைத்தும் தீர அனிஷம் அகம் பிரம்மாஸ்மி என்பதாக ஆதரவோடபியாசம் செய்ய வேண்டும் சத்திய சிச்சுகனமாம் பிரம்மனானே சால உபசாந்த பர நித்திய நிர்குணமான பிரம்மனானே பிரம்மனானே அத்வைத்தமான பரபிரம் பரபிரம் என்று விபரீதம் தீர் மட்டும் சந்ததமும் சலியாமல் பழக வேண்டும் அகில பரிபூரணமாம் பிரம்மனானே ஆத்மாவுக்கபின பர பிரானே சகலமுமாய்த் தெரிகின்றம்மனானே ஷட்பாவிகாரமிலா பிரம்மனானே துகழணுவும் அருவாத பிரம்மனானே துவைதமிழா சுத்தபர பிரம்மனான் என்ற அகமருகும் விபரீதம் தீரும் மட்டும் அனவரதம் ஆதரவாய்ப்பழக வேண்டும் இந்த விதம் விசாரித்த விவேக்கி எல்லாம் ஏக பரபாவனையே இடைவிடாமல் சந்ததமும் செய்ததனால் விபரீதத்தை சற்றேனும் நாசம் செய்தே அந்த அகம் பிரம்மாஸ்மி வாக்கியார்த்த அகண்டார்த்தின் அனுபவத்தை புத்திதனில் பிரதிபந்தம் ஒன்றும் இன்றி பூரணமாய் எப்போதும் பொருந்த வேண்டும் பலவிதமா வாசனையும் தூர தள்ளி பகந்தபடி அகண்டார்த்தம் அனுபவிப்பாய் இலக மகம் பிரம்மாஸ்மி வாக்கியம் இவ்விதமாயிசை புற்றோம் இனியூனக்கு தயங்கிய இவ்வாக்கியத்தில் தத்வமசி என மூன்று பதங்களாமே யதன அவித்யுறும் ஜீவன் தானே அருகின்ற துவம் பதமோர் வாட்சியார்த்தம் ஏயமதாம் உபாதி எல்லாம் இழந்த பின்னர் ஏக லட்சணமான வஸ்து தானே தூய பதம் இரண்டுக்கும் லட்சியார்த்தம் தொடர்புற்ற ஐக்கியமே அசிபதார்த்தம் சொல்லிய இவ்வைக்கியமா மகண்டார்த்தத்தை சுத்தமதா தத்வசி வாக்கியத்தால் கல்லணவே திருடமாக அறிந்தே போதும் கலங்காமல்ல கண்டைக்க ரசமேயாவாய் எல்லையில் கண்டவடிவாகு மட்டும் இதர முணர்வருத்தி எல்லாம் தூர தள்ளே புல்லும கண்டாகார விற்தி தன்னை புறையறவே பழகியதால் பூர்ணனவாய் தற்பத லட்சியமான பிரம்ம ரூபம் துவதலட்சியமான நீயேயாவாய் அல்பமுமே இதில் ஐயம் அமைவதில்லை அகண்ட சிவன் தன்னானை அறைந்த தொன்மை சொல்பமில்லா கண்ட பரிபூர்ணமான சுத்தமதாம் பரபிரம்மணியே என்று செப்பியிடும் குரு பரனே குருவாகின்றோன் செப்பியவாறவனே சிஷியனானோன் சத்திய சித் சுககனமாம் பிரம்மணியே சகல பரிபூரணமாம் பிரம்மணியே நித்திய நிஷ்களமான பிரம்மணி ஏந்தரமாய் நிறைந்த பர பிரம்மணி ஏ அத்வைத்தமான பர பிரம்மம் நீ என்ற மர உபதேசம் செய்கின்றோனே உத்தமனான் குருவாவன் மற்றோரெல்லாம் ஒரு காலம் உயர்வுற்ற குறவராகார் அலைவற்ற அறிவான பிரம்மணி ஏசமான பிரம்மணி ஏ நிலைபெற்ற பெற்ற நிச்சலமாம் பிரம்மணி ஏராபரணமான பர பிரி ஏ சலமற்றி ஏதானந்திரமீ என்ற உலைவற்ற உபதேசம் செய்கின்றோனே உத்தமனாம் குருவாவன் மற்றோராகார் உச்சமதாம் குருவருளும் மகண்டார்த்தத்தை உவகையுடன் உள்ளபடி கேட்ட பின்னர் நிச்சலமாம் புத்தியினால் நிச்சயித்து நிர்மல மாமக பிரம்மம் மானே நின்றே துச்சமிலானுபூதி அடைந்தவற்றால் துகளற்ற சிஷ்யன் மற்றோரெல்லாம் எச்செயலை செய்யணுமே சிஷ்யராகார் ஏகபரம் அறிந்தவனே சிஷியனாவன் சர்வ மகாமந்திரமும் உபதேசிப்போர் சாமானிய குரவரனச்சாற்றலாகும் இருமையினா பரபிரம்மம் நீ ஏ என்றெங்கு இணையற்ற உபதேசம் செய்கின்றோனே பெருமமிகும் சத்குருவென்று உரைக்கலாகும் பின் வெகுவாய் பேசுவதால் பெரும்பேரென்ன அரிய பர நீ என்போன் ஆசானானோன் என அறிவோன் மாணானானோன் ஆதலினால் பரபிரம்மம் நீ ஏ அருள் பவனே ஆசிரியன் எனவே ஓர்ந்து சாதகமாம் சத்குருவின் உபதேசத்தை சத்தியமா நம்பியதை சாதிப்போனே கண்ட பர பிரம பெற்றதனால் பவபந்தம் அனைத்தும் தீர்ந்து போதகனமான பரவடிவேயாவன் புகன்றதிலோரணுவேனம் ஐயம் இல்லை அகிலமறை முடிவுக்கும் அகண்டமான அத்வைத பரபிரம்மஸ்வரூபந்தானே தகைமைமிகும் தாத்பரிய பொருளாம் என்றும் தற்பிரம் நீ என்றும் உபதேசித்த மகிமை மிகும் சத்குருவின் வாக்கியத்தால் மகத்தான பரம்பொருளை கேட்டுள்ளத்தில் விகலமர அறிவதுவே ஸ்ரவணம் கான் வேறொன்றும் ஸ்ரவணமே அன்றுமைந்த அருள் வடிவாமாசிரியன் அருளி அகில மகா வாக்கினுடைய கண்டார்த்தத்தை மருளரவே கேட்டுணர்தல் ஸ்ரவணம் கான் மற்றவெல்லாம் ஸ்ரவணமே ஆகா வென்றும் பொருளை மீண்டும் ஸ்ரத்தையுடன் யுக்தியினால் சிந்தை செய்தல் பிரம்மையெல்லாம் தீர்க்கின்ற மனநம் ஆகும் பேசிய இம்மனத்தின் யுக்தி சொல்வாம் திருஷ்யமா சிதைகின்ற தியங்கி இடும் பௌத்திகவாம் பொறி நான் அல்ல பிரிவு பெறும் நானாவாம் உயிர்னான் அல்ல பிறந்து நசிக்கின்ற மனம் முதன்னான் அல்ல இருள் வடிவாம் உருணான் அல்ல இவையாவும் ஒருமித்த திறண்ணான் அல்ல நிர்மலமா யாவையுமே நிகழ்த்தான் என்ற நீ கமிலா சின்மாத்திர ஸ்வரூபமேனான் ஸ்தூல உடல் சுக்ஷ்ம தேகத்தில் இல்லை ஸ்தூல உடல் சூக்ம உடல் இவ்விரண்டும் ஆலயமாம் காரண இல்லை அவை மூன்றும் துரியத்தில் இலவே இல்லை கோலமுறும் தேகமெல்லாம் இல்லாமையாலும் கூறுபடா சின்மாத்திர ஸ்வரூபம் ஒன்றே காலமுரு முன்றிலுமே இருப்பதாலும் களங்கமில்லா சின்மாத்திர ஸ்வரூபமேனான் கனவினிடை நனவில்லை இவ்விரண்டும் காரணமாம் சுப்திதில் இல்லை அந்த கனா சுசுப்திகளும் துரியத்தில் நாலு வித அவஸ்தைகளும் சுத்தத்தில் சொனவிதமாம் அவஸ்தையெல்லாம் இல்லாமையாலும் சுத்தமாதாம் சின்மாத்திர ஸ்வரூபம் ஒன்றே அனவரதம் தீகமுதல் ஜடமான இவை திருஷ்யமாய் கடமெனவே நசிப்பதாலும் ஏகபர சின்மாத் வடிவாம் ஆத்மா எப்போதும் திருக்குருவாயிருப்பதாலும் பாகமுறும் தேகாதி மித்தியாகும் பகுப்பற்ற ஆத்மாவே உண்மையாகும் ஆகையினால் தேகாதி திறனானல்ல அனுசூத அறிவான ஆத்மாவே நான் சத்திய ஞானானந்த ஸ்வபாவமான சகல அதிஷ்டான பர பிரம்மத்தின் கண் சித்திரப நிறுதடதுக்கமான ஜகத்தெல்லாம் கற்பிதமாய் தோற்ற லாலே இத்வைத்த ஜகத்தையெல்லாம் காலை இலகம் அதிர்ஷ்டான பர பிரம்மேயாம் சுக்திகையில் தோன்றும் வெள்ளி சோதிக்கில் அதிஷ்டான சுக்தி தானே இருமையன தொற்றியை இஜக்தனைத்தும் இருக்கின்ற திலங்குகின்ற தின்பமெந்த மறுபடியும் அனுபூதி ஆயுங் காலை மன்னும் அதிஷ்டானத்தின் சுபாவமேயாம் சர்வ அதிஷ்டான பரபிரம்மத்துக்கே சத்திய ஞானானந்த தன்மை என்றே ஒரு பொழுதும் இல்லாத வெறும் பொய்யான உலகத்து கோதியை இத்தன்மையுண்டோ காலமொரு மூன்றிலுமே இருக்கையாலும் கல்பிதமாம் யாவையுமே விளக்கலாலும் சாலமுமே யாவையினும் இனிமையாலும் சத்திய ஞானானந்த ஸ்வரூபனானே ஆலயமாம் என்னிடையில் கனவே போல அகிலமுமே கல்பித பாய் தோற்றலாலே கோலமுறத் தோற்றியிடும் தோற்றம் எல்லாம் குறைவற்ற அதிஷ்டான வடிவானே என்னிடையில் கல்பிதமாய் கனவின் கண்ணே இளங்கியவை யாவையுமே ஆயும் காலை மண்ணுமதிஷ்டான மதாம் நானே அன்றி மற்றவையும் எனக் கையலாய் இலாமையே போல் பின்னமிலா என்னிடையில் நனவின் கண்ணே பிறங்கியவை யாவையுமே ஆயும் காலை அன்ன அதிஷ்டான மதாம் நானே அன்றி அல்பமுமே எனக் கயலாய் இலவே இல்லை ஓதியவாருண்மையினை ஓரும் காலை உபாதி எல்லாம் எனது நிஜஸ்வரூபத்துக்கும் பேதமிலா பரபிரம்மஸ்வரூபத்துக்கும் பேசும் லக்ஷணம் ஒன்றாயிருப்பதாலே ஆதி இல்லா கண்ட பரவடிவே நான் என்று அனவரதம் ஆய்வதுவே மனந யுக்தி மாதவனே இவ்விதமாம் மயக்கம் தீர மனநத்தின் சாதகமாம் யுக்தி சொன்னோம் சந்தனமென்றோதீடும் மீதே சங்கையரக்கான் என்னும் மாத்தன் சொல்லை சுந்தரமாய் கேட்கணுமே அதனை நன்றாய் சோதித்தே சங்கையெல்லாம் தீர்ப்பதே போல் அந்தமிலா பரபிரம் ஏங்கு ஆசிரியன் அருளினுமே அதனை நன்றாய் புத்தியெரும் யுக்தியினால் விசாரம் செய்தே பொருந்திய தன் சங்கையெல்லாம் போக்க வேண்டும் சவணமும் மனநமே செய்த பின்னர் சரி உற்ற விபரீதம் அனைத்தும் தீர இரவு பகல் எப்போதும் இடைவிடாமல் இனிமையொடு நிதித்தியாசம் செய்ய வேண்டும் பரவிடும் விசாதீய விரத்தி இன்றி பரம்பரையாம் சசாதிய விற்தி தானே இருமையிலா நிதித்தியாசம் ஆகும் இத்தால் எய்தி அதன் விபரீதம் யாவும் தீரும் ஜகம் பரநான் கீதனவே வேறு வேறாய் செருகின்ற விஷாதீய விருத்தி என்றே அகம் பிரம்மம் பிரம்ம அகம் அகமெல்லாம் என்ற அனவரதம் இடையறவே தொடரான் என்ற தகும் பிரம்ம பாவனையாம் விற்பி தானே தடையற்ற சசாதீய விற்த்தியாகும் மிகும் பிரிய முற்றிதனை அபியாசிக்கின் மேவும் விபரீதமெல்லாம் அடைவாய்த்தீரும் பொருந்தினிதம் செய்கின்ற ஷவணத்தால் புகழும் அசம்பாவனை தான் முன்பு நீங்கே வருந்தி நிதம் செய்கின்ற மனநம் தன்னால் வாழாவாம் சம்சய பாவனையும் நீங்கே விருந்து நிதம் செய்கின்ற நிதித்தியாசத்தால் விபரீத பாவனையும் நீங்கும் போது நிரந்தரமாம் பரபிரம்ம சாட்சா்கார நிச்சலமாம் தன் மனத்தில் நிகழும் அன்றே சத்ருவாம் பிரதிபந்தம் ஒன்றும் சலனமிலா பரபிரம்ம சுகத்தை மேவே இத்வை தினைவனுவும் இலாது நீங்கே இருளான ஆவரண மனைத்து நீங்கே சித்ருவாம் பரபிரம்ம சுரூபத்தின் கண் ஷீரஜல நியாயம் போல் சேர்ந்து புத்தியுடை விறத்தியினில் பிரதிபிம்பிக்கும் பூரண சைத்தன்யமே சாட்சா்காரம் பேசிய புத்தியுடை விற்தி தானே பிறகும் அகண்டியாகும் பிரதிபிம்பிக்கும் அறிவுருவே அகண்ட பர சாட்சா நீசமுடி அகண்ட பர சாட்சாத நிஷ்டையினை பெற்றவரே முக்தராவர் ஈசனுடைய உபய திரு பத தன்னானை இயம்பியதில் எல்லாவும் மையம் இல்லை இன்னவித மூன்று மகா வாக்கியத்தின் ஏகரசமாகும் அக்கண்டார்த்தம் சொன்னோம் பின்னையுன கையன் ஆத்மா பிரம்மா என்னும் பேசும் மகா வாக்கினுடைய பொருளை சொல்வாம் அந்நியமில் அந்த மகா வாக்கியத்தில் அயம் ஆத்மா பிரம்மென பதமூன்றாகும் பதமூன்றுக்கும் அடைவேயாக பகர்கின்ற அர்த்தத்தை பறிந்து கேளாய் சித்திரமாமுபாதியுரும் ஜீவன் தானே செப்புமயம் பதத்துக்கு வாட்சியார்த்தம் விஸ்தரமாயுபாதியுரும் ஜன்தானே விளம்பியிடும் ஆன்ம பத வாட்சியார்த்தம் சுத்தமதாம் ஜீவ பர ஸ்வரூபம் தானே சொல்லிய இவ்வுபயபத லட்சியார்த்தம் அத்திரமாம் உபயபத லக்ஷியத்தில் ஐக்கியமே பிரம்மெனும் பதத்தினர்த்தம் அறிந்தவண்ணம் இந்த மகா வாக்கியத்தால் ஐக்கியமாய் அகண்டார்த்தம் அறிந்து கொண்டு செறிந்த பரஜீவருடை உபாதி எல்லாம் செவ்வி விசாரத்தால் நேதி செய்தெங்கு அறிந்தபடி அகண்ட பரபடி வேணான் என்று அனவரதம் ஆதரவாய் அபியாசித்து மறந்தனின துருவான மறவாமல் எப்போதும் அனுபவிப்பாய் மற்றும் ஒரு விதமாய் வாக்கியத்தின் மதிக்கின்ற பொருளினையும் உரைப்ப கேளாய் சற்றுமிருள் மறுவாத ஸ்வப்பிரகாசைத்திய வடிவான பிரத்யகாத்மா உற்றவயமாத்மாவென்றுரைக்கப்பட்ட உபயவித பதத்துக்கு அர்த்தமாகும் முற்றுமிலாய்வுலகின் மூல வஸ்து மொழிவுற்ற பிரம்ம பத தர்த்த மாமே பாவனமாம் பதங்களுடைய லட்சியத்தின் பகுப்பற்ற ஐக்கியமே வாக்கியம் ஜீவபர பேதத்துக்கே தூவாக செருகின்ற பரோட்ச பரோட்சத்வாதியே யாவையுமே உபாதியினால் செறிந்ததென்றே இதனை எல்லாம் விசாரித்து நேதி செய்தே ஓ வளர உரைத்தபடி எப்போதும் அனுபவிப்பாய் இன்னவிதம் முதல் வேதாந்தத்தின் இலங்கையின் நான்கு மகா வாக்கியத்தின் பின்னமிலாக்கியமாம் மகண்டார்த்தத்தை பிராந்தியெல்லாம் தீரும் வண்ணம் அன்ன சிவன்னருளியவாரடை வாய் சொன்னாம் அறைந்தபடி அழுத்த முறை அபியாசித்தே நின்னுருளா நிலை பெற்ற அகண்டார்த்தத்தை நிர்மலமாய் நீ என்றும் அனுபவிப்பாய் அதுவாம் தத்வசி என்னும் வாக்கியம் சொல்லும் உபதேசமாக வாக்கியமாகும் அகம் பிரம்மாஸ்மி என்னும் வாக்கியம் இலகும் அது பூத்தி மகா வாக்கியமாகும் அயன் மருவா பிரஜான பிரம்ம வாக்கியம் மனநத்தின் அபியாச வாக்கியமாகும் அயமாத்மா பிரம்ம மன அறையும் வாக்கியம் அவைக்கெல்லாம் சம்மதமாம் வாக்கியம் தாயே தத்வசி வாக்கித்தால் அருளிய வார கண்டார்த்தம் அறிந்து கொண்டு வேதமர பிரஜானம் பிரம்மம் என்று பேசு மகா வாக்கதனால் செய்து வாதகமில்லையன் ஆத்மா பிரம்மம் என்னும் சம்மதி திங்க ஓதுமகம் பிரம்மாஸ்மி வாக்கியத்தால் உரைத்த அகண்டார்த்தத்தை அனுபவிப்பாய் அனிச்சமகம் பிரம்மாஸ்மி வாக்கியத்தால் அகண்ட பர பாவனையே அபியாசித்து நனிமருமும் பாவனையான் நாம ரூப நாட்டமெல்லாம் நன்றாக நாசம் செய்து துணி மருமும் துவைதத்தின் தொடர்போடொன்றி துகளற்ற அகண்டார்த்தம் அந்நமிலா கண்டார்த்த வடிவேயாவாய் அவ்வண்ணம் ஆகுவதே அகண்ட மோக்ஷம் தனது நிஜ வடிவான கண்டார்த்தத்தை காலும் இல்லை பிணை உளதாய் காண்பதெல்லாம் சுத்த பொய்யே பேசிய அப்பொய் வடிவு ஆயும் காலை அந்நியமிலா கண்ட பர பிர அரைவதோ அணுவேனும் சொனவகையே கண்டார்த்த ஜானம் பெற்று சுத்த பரவடிவாகி முக்தனாவாய் சகலமறை முடிவினுமே சாரமாக சாலவுமே சாறுவதற்கரியதான மிகவும் மகா ரகசியமாம் இவ்வர்த்தத்தை மெய்யுணர்வோ நந்தபடி வால வீசன் திகழ் வரவே புகன்ற விதம் புகன்றோம் யாமும் இப்பொருளை பகைமருவும் பவபந்தம் அனைத்தும் தீர்ந்து பகுபற்ற பரபிரம்ம வடிவேயாவார் அகில ஜெகநாயக்க நாம் பரேசன் தன்னை அனவரதம் ஆதரவாயாரித்து மிகவும் அருள் பெற்றவரே மனத்தின் சுக்தி மே பினராய் விளம்பு மகா வாக்கியத்தின் தகுப்பொருளை தடையறவே அனுபவித்து தன்மயமே ஆபரண நிதாகனுக்கு நிகழ்வுறவேரிபு முனிவன் கருணையாலே நிக்கில மகா வாக்குகளின் பொருளும் சொன்னான் வஸ்து நிர்ணய சாதக மாமக வாக்கியங்களில் நால் பர ஜீவரின் சுத்தமாயுள ஐக்கியமறிந்தவர் சூழுமிப் பவலே ஷமிலாமலே நித்தியானந்த வஸ்துவதாகவே நிற்பரென்று ரமாவிங்கு பேசுதல் சத்தியானந்த தாண்டவ மாடனம் சாம்பமூர்த்தியின் பூரண ரூபமே சத்தியானந்த நம் சாம்பமூர்த்தியின் பூரண ரூபமே இருபத்தி எட்டாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சல